வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் நாம் நம்மோடு மோதக்கூடிய எதிரியை தீர்மானிக்கும் பொழுது நம்மை விட வலிமையானவரைத்தான் தீர்மானிக்க வேண்டும் நம்மை விட பலம் குறைந்த அல்லது பலவீனமானவர்களோடு மோதுவதை விரும்பக்கூடாது ஏனென்றால் நம்மை விட பலம் பொருந்தியவர்களோடு மோதும் பொழுதுதான் நம்முடைய பலம் வெளிப்படும் அதை விடுத்து நம்மை விட பலவீனமானவரோடு மோதும் பொழுது நாம் பலமானவராக கட்டப்படுவோம் அல்லது பலமானவராக நாம் இருக்கக்கூடும் அத்தகைய பலத்தை பிரயோகம் செய்வதால் எவ்வித பயனும் ஏற்பட போவதில்லை பொதுவாகவே நம்மில் பலரும் என்ன நினைக்கிறோம் என்றால் நம்மை விட பலமானவரோடு மோதும் பொழுது நமக்கு தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்ற அச்சத்தில் மோதுவதை தவிர்க்கிறோம் ஆனால் நம்மை காட்டிலும் பலவீனமானவர் இருந்தால் நிச்சயமாக அவரை எப்படியாவது வெற்றி கொண்டு விட வேண்டும் என்ற எண்ணத்தோடுதான் இருக்கிறோம் அந்த எண்ணத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என அறம் பொருந்தியவர்கள் அருளோடு வாழக்கூடியவர்கள் என்பது உண்மையானால் நாம் நம்மை விட பலவீனமானவரோடு ஒரு பொழுதும் மோதிவிடக் கூடாது ஏனென்றால் அப்பொழுது நாம் நினைக்க வேண்டியது நம்மை விட பலமானவர் முன் நாம் எப்படி அஞ்சு நிற்கிறோம் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும் சான்றோர்கள் சொல்லும் பொழுது உன்னுடைய எதிரியே உன் பலத்தை தீர்மானிப்பார் என்று சொல்வார்கள் மகாபாரத போரில் தங்களை விட மிக பலமான கௌரவ படையிடம்தான் பாண்டவர்கள் மோதினார்கள் ஒருவேளை பாண்டவர்களை காட்டிலும் பலம் குறைந்திருந்தால் நிச்சயமாக அத்தகைய போரே ஏற்பட்டிருக்காது இது நம்முடைய அன்றாட வாழ்விலும் கூட பொருந்தக்கூடியதுதான் நம் ஊரில் ஒரு மக்கள் பிரதிநிதியோ அல்லது மிகப்பெரிய செல்வந்தரோ இருந்தால் அவரை பற்றிய தவறான விமர்சனங்களை நாம் ஒரு பொழுதும் வைப்பதில்லை ஆனால் நம்மை காட்டிலும் செல்வத்தில் அல்லது பலத்தில் குறைந்தவராக இருக்கும் பொழுது அவரை விமர்சனங்களை தயங்காமல் முன்வைப்போம் இத்தகைய போக்கினை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாம் ஒருவரை குற்றம் சாட்டுகிறோம் என்றால் அவர் நம்மை விட வலிமையானவராக இருக்கும் பொழுது நாமும் வலிமையானவராக இருப்போம் அதை நம்மை விட பலம் குறைந்தவர்கள் மீது நாம் குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது அது எவ்வித பயனையும் ஏற்படுத்த போவதில்லை இதை சான்றவர்கள் சொல்லும் பொழுது கூட நமக்கு நிகரானவரோடுதான் நாம் எவ்விதமான போட்டியையும் மேற்கொள்ள வேண்டும் நம்மை விட பலம் குறைந்தவரோடு போட்டி போடக்கூடாது என்பதுதான் சான்றவர்களின் வாக்கு வள்ளுவர் கூறும் பொழுது உன்னை விட பலம் குறைந்த மெலிந்தவர் முன் உன்னுடைய பலத்தை பிரிவாகம் செய்கிறாய் அதே நேரத்தில் உன்னை விட வலிமையானவர் முன் நீ வெட்கி அஞ்சி நடுங்குவதை நினைத்து பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார் அத்தகைய நமக்குள் இருந்தால் நிச்சயம் நம்மை விட பலம் குறைந்த நம்மை விட மிழிந்தவர் முன் நம்முடைய பலத்தை பிரயோகம் செய்ய முயற்சிக்க மாட்டோம் திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் இருபத்தி ஐந்து அருளுடைமை எண் இருநூத்தி ஐம்பது முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து மீண்டும் குரல் வழியார் முன் தன்னை நினைக்காதான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் இடத்து இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம்